வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் அசுர காண்டம் எதிர்கொள் படலாம் திண்திறன் மாயையின் செம்மல் இத்திரம் துரக்க துறக்க மேலடைந்த காலையில் பண்டுமையோர்களால் படரும் தான் அவர் கண்டனர் மகிழ்ந்தனர் களிப்பின் மூழ்கினார் ஆயவன் வருவதை அவுணர் தம்பெரு நாயகர்க்கு ஒற்றர் போய் நவில அன்னவன் தூயனல் அமுதினைக் கூநலம் பிறை தவிழ்குடுமி செஞ்சடை வானவன் கருணையும் மனம் கொண்டேகினான் அன்னவன் புகர்த்தனை அடைந்து நம் குலம் அண்ணனை உற்றிட வல்லை செல்லுவன் முன்னுர ஏகியம் முறையும் செய்கையும் பன்னுதி என்று முன்படர்வதாக்கினான் அன்னதோர்காலையில் அவுணர் தேசிகன் முன்னுரமான மேல்முடுகி ஏகலும் தன்னொரு கிளைஞரும் தானும் ஆங்கு அவன் பின்னுர மன்னவன் பெய்தோயினான்சுகரு பேர் ஒளிமான தேசிகன் விரைவுடு செல்லும் எல்லையில் காசிபன் அருள் மகன் கண்டு சேனிடை ஈசனை எதிர்ந்து என எதிர்கொண்டு ஏகினான் அஞ்சலி செய்தனன் அவுணன் அத்துணை நெஞ்சுகம் மகிழ்வோடு நின்று தேசிகன் விஞ்சுக திருவொடு விசயம்தான் என எஞ்சலில் ஆசைகள் எடுத்து ஆயது காலையில் அனையன் பாங்கரின் மேயின அறிமுகன் வேழமாமுகத்து தீயவன் இருவரும் தேரோடு ஏகியே தூயதுவோர் புகரடி தொழுது போற்றினார் ஏத்திடும் அவர் தமக்கு எழுவாற்றினால் மீத்த உமாசிகள் விளம்பி வேந்தனை பார்த்தனன் உனக்கு யாம் படுத்துகின்றதுவோர் வார்த்தை உண்டு அன்னது வகுத்தும் கேட்டி நீ பங்கமில் காசிபன் பன்னியாகிய நுங்கையை பயந்துழான் நுனித்த கேள்வியான் சங்கை அற்றியிருந்த தானவரைத் தாங்கினான் எங்களுக்கு ஓ துணை என்னும் தன்மையான் ஈண்டையில் வாசவன் எதிர்ந்து பற்பகல் மூண்டிடுவர் முற்றி வீரத்தை பூண்டனாதலில் புழுங்கி மாறினாள் மாண்டிடுகிரனமாக அத்தகு மேலையோன் அவனி மீமி செய் வித்திடுநாறு செய் விளைவு காண்புரா எய்த்திடு நிரப்பினன் என்ன நின்னையே நித்தலும் நோக்கினான் சிறுமை நீங்கவே தவம் கொடுமுந்து நீ தழலை வேட்டதும் சிவன் புரிவரங்களும் செப்பக் கேட்டனன் உவந்தனன் ஆகுலம் ஒழித்து வைகினான் நிவந்த நாங்கு அவன் நடிக தோள்களே பற்றலர் புறம் அடுபரமன் ஈந்திடப் பெற்றது ஓர் வரத்தொடு பெயர்ந்து யாரையும் வெற்றி கொண்டு இவன் வரும் மேன்மை கேட்புறா மற்றும் உனையடைந்திட வருகின்ற வந்திரல் அவுணர்கோன் வருதல் காட்டியே புன்தொழில் படுத்திய புகர் உரைத்தலும் துன்றிய கனைக்கழல் சூரன் என்பவன் நின்றனன் உவகையால் நிறைந்த நெஞ்சினான் ஆர்ந்த தொல்கிளையொடும் அவுணர் காவலன் சேர்ந்தனன் சூரனைச் செங்கையால் தொழா பேர்ந்திடும் ஆவியைப் பிரிந்தது ஓர் உடல் சார்ந்திடுகின்றதுவோர் தன்மை என்னவே ஆயிடை வெய்யசூர் அவுணர்கோவினை நீ இனி திருத்திகொல் என்ன நீயுளை தீயன அடையுமோ சிறுமை எய்துமோ மேயனும் குலமுறை விளங்கத் தோன்றினாய் என்றிவை நயமொழி எம்பியே புடை செந்தன மாயையின் செய்ய காதலன் துன்றிய தகுவர்த்தம் ஹணிகஞ்சூழ்தர வென்றியொடவனிமேல் விரைவின் மேலவே மண்ணுலகத்தில் விம்சூர் வந்தனன் எனும் சொல்கேளா அண்ணல் அம் அமரர் கோமானும் ஏனை விண்ணவராய் உள்ளோரும் வியத்தகு முனிவர் யாரும் துண் என வந்து மாயோன் துயில் கொழும் கடலில் புக்கார் கொய்துழாய் அலங்கள் மோலிக் குழகனைக் குறுகினின்று கைதொழுதிரைஞ்சித்தாங்கள் கனைகழ்ச்சூரன் தன்னால் எய்திடு சிறுமையெல்லாம் இயம்பினர் இனிமேல் யாங்கள் செய்திடுகின்றதென் கொல் செப்புதி பெரும என்றார் அன்று அவர் உரைத்த மாற்றம் அச்சுதக் கடவுள் கேளா புன்தொழில் தக்கன் வேள்வி புகுந்திடும் தீமை தன்னால் இன்று இது பொருந்திற்று அம்மா யார் இது விளக்கல் ஒன்று இனி செய்யும் தன்மை கேள்வின் என்று ஓதல் நுற்றான் பண்டையின் மூன்றும் மட்ட பராபரன் வரம் பெற்றுள்ளான் அண்டமெங்கவையும் வென்றான் அதலால் நம்மால் வென்றி கொண்டிடு திறத்தான் அல்லன் கொடியவச்சூரன் தன்னை கண்டு சென்றிடுதும் ஈதே காரியம் போலுமென்றான் செங்கமலத்தோனாதி தேவரும் முனிவர் யாரும் இங்கி இது கர்மமென்றே இசைந்தனராகிணைப்ப அங்கவரோடுமாயோன் அரவணைப்பள்ளி நீங்கித் தூங்கமதுடைய சொல்சீர் சூரனைக் காணவந்தான் மறுத்துழாய் மௌலியாதிவானவர் முனிவர் யாரும் திருத்தகுசூரன் நேரே சென்று நின்று ஆசிகூறி அறுத்தியதாகப் போற்ற அவர்களுள் பதினோர்கோடி உருத்திரற் தொகுதியானோர் ஒருங்கூடன் நிற்ப கண்டான் கண்டிடும் அவுணர் தங்கள் காவலன் இமையா முக்கண் அண்டதம் பெருமான் என்ன அமைந்த தொல் வடிவமுள்ளார் என்றரு தொகையின் மிக்கார்ங்கிவர் யாவரென்ன தண்டுளவலங்கள் மோலிப்பண்ணவன் சாற்றல் குற்றான்